அவர்கள் வந்து அல்லாஹின் தூதரே சூரியன் மறைய துவங்கும் வரை நான் அசர தொழவில்லை என்றனர் அதற்கு நபிஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லஹின் மீது ஆணையாக நானும் இதுவரை அசரத் தொடவில்லை என்று கூறிவிட்டு புத்துஹான் எனும் இடத்திற்கு சென்று உழு செய்துவிட்டு சூரியன் மறைந்த பிறகு அசரையும் அதன் பின்னர் மகிபையும் துழுந்தனர்